ஒன்பது அப்துல்லா நீங்கள் சொத்துக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவ்வாறு எடுத்துக்கொண்டால் அதாவது வாங்கிக் நீங்கள் இவ்வுலகில் பேராசை உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நபி சொல்லாஹி அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று இது ஹசன் என திரும்பியமாம் கூறுகிறார்கள்